சமாதான பரபுவாகிய எயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஏஹோவா ஷாலோம் ஏஹோவா ராஹோவா ஷாலோம் ஜெஹோவா ரா வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா முதலாம் அத்தியாயம் அறுபத்தி ஏழாம் வசனம் முதல் எண்பதாம் வசனம் வரை அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்திருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரசுத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீக்கத்தேசுகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு நம்முடைய சத்துருக்களின் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நம்மை ரட்சிக்கும்படிக்கும் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்க எனப்படுவாய் நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நம்முடைய தேவனடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அந்த இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதையும் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே வலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் இன்றைய மனப்பாட வசனம் லூக்கா முதலாமத்தி ஆயும் எழுபத்தி ஓராம் வசனம் நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு வாழ்நாளெல்லாம் பயமென்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் ஹேவிங் டெலிவர்ட் அஸ் ஃப்ரம் த ஹோல் ஆஃப் அவர் எனிமிஸ் ஹீ ஹஸ் எனேபிள் அஸ் டு சர்வ் பிஃபோர் ஹிம் வித் அவுட் ஃபியர் மனிதனுக்கு உள்ளிலும் உறைவிடத்திலும் உலகிலும் சமாதானமில்லை அவனது நிறைவேறாத இயக்கங்களும் எதிர்காலத்தை குறித்த நிச்சயமின்மையும் அவனை பயம் என்னும் படுகொளிக்குள் தள்ளிவிட்டன அவனை தூக்கிவிடவே இயேசு பிறந்து அது எப்படி என்று பார்ப்போம் ஏற்கனவே ஏகோவாவின் மூன்று கூட்டு நாமங்களை நாம் தியானித்தோம் ஏகோவா ஈரே ஏகோ வா ரஃபா ஏகோ வா நிசி இவையாவும் கிறிஸ்துமஸ் சம்பவங்களோட இணைப்புள்ளவை இன்று இன்னும் இரண்டு நாமங்களை பார்த்து எப்படி அவை கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டவை நாம் பயப்பட தேவையே இல்லை என்கிற செய்தியை அவை எப்படி நமக்கு கொடுக்கின்றன என்று நாம் இன்று தியானிப்போம் ஏகோ வா கிதியோன் செய்ய வேண்டிய பணிக்காக அவரை ஆயத்தப்படுத்தும்போது கர்த்தர் அவருக்கு தோன்றி உனக்கு சமாதானம் பயப்படாதே என்றார் அங்கு கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரே சமாதானம் என்று பொருள்படும்படி அதற்கு எகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார் அதை நியாயாதிபதிகள் ஆறாம் அத்தியாயத்திலே வாசிக்கிறோம் கிறிஸ்துமஸ் சம்பவத்திலே இதை ஒப்பிடுவோம் வெத்திலேமின் பாலகனே ஏசாயா சமாதான பிரபு என்று அழைத்தார் நமது கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த உன்னத அருணோதையும் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சஹரியா தீர்க்க தரிசனமாய் பாடினார் அதுதான் இன்றைக்கு வாசித்த பகுதி மேய்பெருக்கு இயேசுவின் பிறப்பை அறிவித்த பரமசேனையினர் பூமியிலே சமாதானம் என்றனர் பயமானது சமாதானத்தை குலைக்கும் பதட்டமும் பயமும் பயனற்றவை நிலைமையை அவை சற்றேனும் முன்னேற்றவே முடியாது எனவே தான் இயேசு கேட்டார் கவலைப்பழகிறதனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளைத்தை கூட்டுவான் ஆனால் நாம் தேவனிடமாக திரும்பும்போது புரிந்து கொள்ள முடியாத சமாதானம் உள்ளத்திலே கரைபுரலும் அதைத்தான் பிலிப்பியர் நான்கு ஐந்து ஏழாம் வசனங்களிலே வாசிக்கிறோம் பிலிப்பியர் நான்கு ஐந்து ஏழு உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் அதுதான் முக்கியம் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் சமாதானத்தை குலைக்கும் சதாம்போந்த சக்திகளும் சதிகளும் சங்காரமாகும் அடுத்து உடைய நாமம் ஏகோவா ரா ஜெஹவா ரா அதாவது கர்த்தரின் மெய்ப்பர் என்பது இது கிறிஸ்துமஸ் சம்பவத்தோடு எப்படி இணைக்கப்பட்டது பாருங்கள் இயேசுவின் பிறப்பு முதலாவது அறிவிக்கப்பட்டது மெய்ப்பருக்குத்தான் தான் உடனே அந்த செய்தி கிடைத்தது கிறிஸ்து பிறந்த இடத்தை தூதன் எப்படி குறிப்பிட்டான்னு தெரியுமா தாவீதின் ஊர் என்று அழைத்தான் தாவீதின் சங்கீதங்கள் அனைத்திலும் கிறிஸ்துவை பிரமாதமாக யாவருக்கும் பிரியமாக சித்தரிப்பது எந்த சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஏகோவா ரா கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் மேய்ப்பரான இயேசு மிக பொருத்தமாக தமது பூ வாழ்வை அரண்மனையில் அல்ல புல்லணையில் துவக்கினான் Not in a mansion, but in a manger. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவிரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று கர்த்தரது மெய்ப்பின் உன்னத ஆசீர்வாதத்தை இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நாலாம் வசனத்தில் தாவீது உற்சாகமாய் பாடினார் பயமில்லை ஏனென்றால் இம்மானுவேல் தனிமை அன்பு கலந்த ஆலோசனையின்மை கனிவான தலைமையின்மை இவைதான் இன்று நமது பெருங்குறைகள் லோன்லினஸ் லேக் ஆஃப் லவ்விங் கைடன்ஸ் அண்ட் லவ்விங் லீடர்ஷிப் கிறிஸ்துவோடு நமது மேய்பர் என்று நாம் பழகும் போதோ இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ள அத்தனை ஆசிகளும் நமதாகும் நாகும் டேட் என்று பதினாறாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் பாமாலையிலே ஒரு அழகான ஒரு பாடலை பாடி வைத்திருக்கிறார் அச்சம் கொள்ளவும் தீகேல் ஏன் எல்லாருக்கும் சந்தோஷமாம் நற்செய்தி கூ மா தானும் நல்லோர்க்குவா ஷாலோ உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஜெகோவா ரா கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு வாழ்நாளெல்லாம் பயமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு இவ்விதம் வழிவகுத்தார் எங்கள் மகாபரிய தேவனே கிறிஸ்து ஜெயந்திக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்து எங்களுக்காக மானிடனாக பிறந்திராவிட்டால் பயத்தினாலேயே நாங்கள் அலைக்கழிக்கப்பட்டு எங்கள் வாழ்நாள் முழுவதும் சாகாமல் செத்துக்கொண்டிருப்போமே ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பயத்தை வேரோடே எங்கள் வாழ்க்கையில் இருந்து பிடுங்கி விடுகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் உங்களுடைய அருமையான வாக்குகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்களுடைய சமாதான கர்த்தராக இருக்கிறீரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்களுடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறீரே உமக்கு நாங்கள் துதி பாடுகிறோம் இந்த கிறிஸ்துமஸுக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிற இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகள் இந்த சத்தியங்கள் எங்கள் காதுகளில் மட்டுமல்ல சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நடத்துதல் இல்லாமல் துணை இல்லாமல் தலைமை இல்லாமல் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற எநிறைந்த ஆடுகள் தொழுவத்திற்கு வெளியே உண்டே அந்த ஆடுகளுக்கெல்லாம் இந்த நல்ல செய்தியை நாங்கள் சொல்லி அவர்களையும் இந்த மந்தைக்குளை நாங்கள் கொண்டு வர தேவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் மறுபடியுமாக உங்களுடைய குமாரன் பிறந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் திகில் ஏன் வேண்டியதில்லை தைரியம் கொள்ளுவோம் உண்மையே துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்